வணக்கம் செப்டம்பர் 24 நான்கு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு எஸ் செந்தில்குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டு சமீபத்தில் அரசியல் அமைப்பின் ஆறாவது பட்டியலில் சேர்க்கப்படுவதற்காக ஒரு தீர்மானத்தை இயற்றிய மாநிலம் அருணாச்சல பிரதேசம் மூன்று இந்தியாவின் பெண்களுக்கான முதல் சர்வதேச வர்த்தக மையம் கேரளாவில் அமைக்கப்பட உள்ளது இனி இன்றைய பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று சமீபத்திய ஹேஷ் யுனை புரொடக்ட் பாதுகாக்க ஒன்றிணைவோம் எனும் பிரச்சாரமானது எதனுடன் தொடர்புடையது இரண்டு இந்தியாவின் முதல் முதலான கஞ்சா மருந்து சாகுபடி திட்டமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது மூன்று நாட்டின் முதல் ஒருங்கினைந்த வான் வழி ஊர்தி சேவையானது சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே